ிாமேந்திரைபாயம் சூத்திரீம் யதீந்திரேஷி கம்மியை ஓம் நமோ விதையத்திருஷ் மஹோ நமோ குருபியோப்ப பிரத்யகர்த்தோ பிரம்மைவா அஹமஸ்மி ஓ முதல் வகுப்பில் ஈஷாவாசியோ பரிஷத்துக்கு முகவுரையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் வேதந்தான் நமக்கு வாழ்க்கையில் சுகத்தை அடைவதற்கான அறிவை கொடுக்கிறது நாம பண்ணுற முயற்சியினால் அடையிற சுகம் நமக்கு சுகம் கொடுக்கறது இல்லை அதற்கு காரணம் நமக்கு தெளிவான உலகத்தை பற்றின தெளிவான அறிவு இல்லை நம்மளை பற்றின தெளிவான அறிவு நமக்கு இல்லை இந்த உலகத்தை பற்றின தெளிவான அறிவு நமக்கு இல்லை ஏதோ செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி எல்லோரும் வாழ்கிற மாதிரி வாழ்கிறோம் அப்போ நமக்கு இது சுகம் கிடைக்கலங்கிற போது அதற்கு ஒரு வழியை தேடுகிறோம் வேத மாதா வேதத்தாய் என்றென்றும் நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார் நாம தான் இந்த வேதத்தை பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணணும் வேதம்ங்கிற வார்த்தைக்கே அறிவுந்தான் அர்த்தம் அறிவு ஞானம் அது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்தால் சுகமாக இருக்கலாம் துக்கம் வராமல் இருக்கிறதுக்கான உபாயம் என்ன துக்கத்தை தாங்கிக்கிறதுக்கான உபாயம் என்ன எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கான உபாயம் என்ன இப்படிலாம் போடலாம் துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு உபாயம் அதையும் மீறி நமக்கு துக்கம் வந்துதுன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த துக்கத்தை எதிர்கொள்வது எப்படி ஃபேஸ் பண்ணுறது எப்படி அதுக்கெல்லாம் மேலாக எப்பவும் பரம ஆனந்தமாக இருக்கிறது எப்படி இதை பற்றி சொல்லி கொடுக்கறது தான் வேதங்கள் ஆகையினால இந்த வேதத்தினுடைய வழியில் நம்ம போகும் வேதம் என்ன பண்ணுகிறது நம்ம நம்ம சுவாவப்படியே நம்மளை அழகாக குட்டினு அதில் வேதம் வந்து நமக்கு கொடுக்கறது ஞானம்தான் அதாவது கர்மத்தை பத்தின ஞ ஞானத்தை கொடுத்து கர்மத்தை செய்யும்படி செய்து விஷய சுக்கத்தை கொடுக்கறது இன்னும் சொல்லப்போன நல்லா கவனிச்சு வேதத்தோட அந்த வாழ்க்கையிலே நம்ம இருந்து பார்த்தோம்னா பல உண்மை புரியும் வேதத்துக்கு ரெண்டே லட்சியம் ஒன்று இந்த ஜீவனை பக்குவப்படுத்தும் இன்னொன்னு இந்த ஜீவனுக்கு அவனை பிரம்மம்னு புரிய வைக்கணும் இது ரெண்டு தான் வேதத்துக்கு லட்சியம் ஜீவனை பக்குவப்படுத்தணும் ஜீவனை பக்குவப்படுத்தி அவனுக்கு ஜீவனம்னு புரிய வைக்கணும் இதுதான் வேதத்துக்கு லட்சம் சர்வே வேத்பதா தப்பும்சிச்ச சர்வாணிச்சி எதிச்சந்தோமச்சரிய பதம் சங்கிரஹேண பிரவசியே பகவத்கீதையினே இருக்கு கடோபரிஷத்துலே இருக்கு எதக்ரம் வேதவிதோ வதந்தி விசந்தி யத்தையோ வீதராதி சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ அங்க கட்டோபரிஷத்துல தத்தே பதம் சங்கிரஹேண ப்ரவீமி ஓம் இேதத் எதுக்கு சொன்னேன் சொன்னதுக்கு வேதத்தில் பிரமாணம் இருக்கிறதுக்காக சொன்னது அதாவது ஜீவனை பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்தின ஜீவனுக்கு நீ பரிபூர்ண பிரம்மன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் அதனால தான் ஆதிசங்கரர் பல இடங்களில் சொல்லுவார் வேதம் வந்து ஞாபகம் ஞாபகம்னு சொன்னால் நமக்கு உண்மையை புரிய வைக்கிறது உண்மையை புரிய வைக்கிறது வேதம் வேதம் வந்து பெரிய ஆராய் ஆராய்ச்சி வேதம் ஞாபகமா சோதகமா அப்படின்னு மே தவிர கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள கர்மகாண்டிகளுக்கும் ஞான காண்டிக்கும் உள்ள வாதங்கள்ல வரக்கூடிய தெரிவிக்கிறதா தூண்டுகிறதா அப்படின்னு பெரிய கேள்வி கேக்குறாங்க அதெல்லாம் இந்த விசாரம்லாம் பண்ணா பெருசா வேதம் வந்து உண்மையை அறிவிக்கிறதா அல்லது நம்மை செயலில் தூண்டுகிறதா பாக்கியெல்லாம் பண்ணல நா போக மாமா நீ கஷ்டப்படுவே துக்கப்படுவேன் கட்டளை ஏஷம்ப தேசா ஏஷாவேதோ பனிஷத் ஏ சாசனம் ஏவம் உபாசித்தவ்யம் அதனால சொன்னேன் வேதமாதா பிரச்சோதயந்தின்னு காலையில் சொன்னேன் உள்ளுக்குள்ள வேத மாதா இருந்தான்னா அர்த்தத்தோட வேதமானது உள்ளுக்குள்ள ஒரு பிராமணனுடைய மனசுக்குள்ளே இருக்குமானால் பிராமணன் இல்லை திருக்குறளே வச்சு திருக்குறளை அர்த்தத்தோடு ஒரு மனசில் ஒருத்தனுக்குள்ளே இருக்குமானால் அது வேலை பண்ண விடுமா விடும் பண்ணாதா பண்ணுமா பண்ணாதா அது செய்தக்க அல்ல செய்ய செய்யாமையாலும் கெடும்ன்னு உள்ளே இருந்து அது பேசிகிட்டே இருக்குமா இருக்காதா பேசித்தான் நியூஸ் பேப்பர் படித்தா அது பேசும் கண்ட பத்திரிக்கைகள்லாம் படித்தா அது பேசும் படிக்க வேண்டியதை படித்தா அது பேசும் படிக்கக்கூடாத படித்தாலும் அது பேசும் அதனால்தான் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கும் கற்பவை கற்க சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ வேதம் என்ன பண்ணுகிறது எதுக்கு சொல்ல வந்தேன் வேதம் வந்து ஜீவனை பக்குவப்படுத்துறதுக்கான ஞானத்தை கொடுக்கறது அப்புறம் பிரம்மத்தை பற்றின அவனே பிரம்மங்கிற ஞானத்தை அவனுக்கு கொடுக்கறது அவனை பக்குவப்படுத்துறதுக்கு அவன் வழியில் போகிறது அதுதான் முக்கியம் பக்குவப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அது வழியில் போகணும் இப்போ குழந்தைய பக்கு கொடுத்தனா அதுக்கு சாக்லேட் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இந்த பாரு இந்த ஸ்லோகத்தை சொல்லு உனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடுவதும் அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கூடாது அதுக்கு அதுக்கு தெரியுமா நம்ம லட்சியம் வந்து ஸ்லோகமாக சாக்லேட்டா ஸ்லோகம் அதோட லட்சியம் என்னது சாக்லேட் ஆனால் அதுக்கு அவாந்திர பலம் எது முக்கிய பலம் எது அதான் அது மாதிரி வேதம் என்ன பண்ணிடுறதுண்ணா இப்படியே நல்ல நைஸா இந்த மாதிரி உனக்கு இது கிடைக்கும் நீ புத்திரனை பார்க்கலாம் பௌத்ரனை கூட பார்க்கலாம் புத்திரன் தௌஹித்ரனை பார்க்கலாம் நீ இப்படி இருக்கும் ஓஹோ அப்படியா ரொம்ப இதா இருக்குமா ரொம்ப கஷயமா இருக்க போறே நீ யாமிமான் புஷ்பித்தான் வாச்சம் அழகா சொல்லி அப்புறம் என்ன பண்ணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும் அங்கேதான் அது சொல்ற போது நம்மளும் சரி சரி சொல்லி இதே வந்து உங்கள்கிட்ட சொல்றேன்னு வச்சு எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு நாள் இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க எங்க தொலைச்ச சாமான உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குங்களே சொல்லிகொடுங்கள ஒரு பொருளை தொலைச்சுட்டீங்கன்னா அந்த நஷ்ட திருஷ்ட மந்த்ராசன மந்த்ரா அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்களேன் அடிக்கடி மறந்து போயிடுறேன் இந்த மறக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ இது என்ன வேதத்தோட லட்சியம் என்னென்னா இவனை பக்குவப்படுத்துகிறதா வேதத்துக்கு லட்சியம் அதனால என்ன சொல்றது உனக்கு அர்த்தம் கிடைக்கும் உனக்கு காமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா தர்மத்தை புகட்டி தர்மத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க என்ன இவனுக்கு விவேகம் வந்து வேலை செய்யும் விவேகம் வேலை செய்ய செய்ய என்ன வேதமாட்டா எனக்கு இந்த அனித்தியமானதை கொடுக்குறியே அப்படின்னா அப்போனா நித்தியமானதை ஒன்று வச்சுருக்கேன் வரியா கேட்குறோன்னு வச்சுங்களேன் வேத மாதாட்டை கேட்குறோம் நாம் என்னது இப்படி அதனால என்னன்னா வேதம் வந்து கர்மகாண்ட என்ன பண்ணுறதுன்னா அனித்ய ஜானத்தை ஜீவனுக்கு கொடுக்கறது எப்படி சொல்கிறேன் பாருங்கள் கவனிச்சு பார்த்தா புரியும் அது பக்குவத்தை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் முதல்ல அதை கொடுக்குற மாதிரி கொடுத்த இவனுக்கு நித்திய அனித்தியம்னா முதல்ல புரியாது ஆகையினால என்ன பண்ணுறது உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி அனித்யத்தையே கொடுக்கறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அனித்யத்தை கொடுக்கவும் செஞ்சு அப்புறம் அனித்தியத்தில் இருக்கிற தோஷத்தையும் புரிய வச்சு அப்புறம் அனித்யத்தில் வைராக்கியத்தையும் உண்டு பண்ணிடுது அனித்யத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அனித்யத்துக்கு சாதனத்தையும் கொடுத்து கிருஷ்ணர் அழகாக சொல்றார் இல்லையா கீதையில் யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தச தஸ்ய அச்சலாம் சதய்ரய தயாதனமீஹத்தை லபத்தை ஜ த காமா வித்தவத்து ஃபலம் தஷாம் தவத்தியல்பேதசா தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தாந்தி மாத்மீ ஒம்ப அழக திருப்புர வேதத்தை விட யார் இப்படி பண்ண முடியும் வேதந்தான் இப்படி பண்ண முடியும் வேதந்தான் வழிகாட்டுறதுங்கிற அந்த எண்ணம் இருக்கணும் மோஷ போட்டு இருக்க இல்லையான்னு கேட்க விடாது அடுத்தது பர்வ தியானம் பராம்சாந்தி அடுத்த லைவிலேயே உட்கார்ந்துருக்கு ஞானம் லத்வா பராம் சாந்தி ஆச்சிரேன அதிகச்சதி அஸ்ரத்த இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் இருந்தால் மாத்திரம் போராது தற்பா தவரா எப்படி கிரிக்கெட் விளையாடுறவளுக்கு எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் கிரிக்கெட் சிந்தனை தான் செஸ் விளையாடுறவங்களுக்கு இருபத்தி நாலு மணி சிந்தனை இருக்கும் கனவுல கூட அவன் செஸ் தான் விளையாடின்னு இருப்பான் அந்த செஸ் சாம்பியன் ஆகணும்னா ஒருத்தர் எந்த துறையில் முன்னேறணும்னு நினைக்கிறானோ அந்த துறையவே அவன் விரும்பிட்டு ஆசைப்பட்டு அதையே கனவு கண்டுட்டு இருப்பான் ரெண்டாயிரத்தி இந்தியா வந்து உயரணும்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லிகிட்டே இருக்கார் சொல்ல சொல்ல என்ன ஆகும் எல்லாருக்கும் அந்த எண்ணமே சம்யத்தேந்திரியா ஞானம் லபத்தே தற்பா ஞானம் லபத்தே ஸ்ரத்தாவான் ஞானம் லபத்தே இந்த மூணு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் ஞானம் லபத்தே இல்லையா நம்பிக்கை வேணும் நம்பிக்கைங்கிறது ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க சாஸ்திரத்தை பிரமாணம் ஒத்துக்கிறது நம்பிக்கை வேணும் மோட்சத்தையே லட்சியமாக வச்சிருக்கணும் அப்புறம் புலநடக்கம் பூர்ணமாக இருக்கணும் யாருக்கு புலநடக்கம் பூரணமாக மோக்ஷத்தை குறிக்கோளாக கொண்டு புலநடக்கத்தை பூர்ணமாக உடையவனாகவும் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு ஞானம் வந்தே தீரும் அதிக வேதம் என்ன பண்றது திரும்ப திரும்ப அதை தான் சொல்லை இருக்கிறதுனால வேதத்தை ஒத்துக்கிறதுனால அவனை பக்குவப்படுத்தி பக்குவடுத்தி அனித் இன்னும் சுருக்கமாக வேத பூர்வாகம் அனித்ய ஜீவனுக்கு கொடுக்கிறது அனித்திய ஜானத்தை கொடுக்கிற விதமா கொடுக்கிறது நித்தியானித்ய விவேக நித்தியானித்ய வஸ்து விவேகத்தை கொடுக்கிறது இன்னும் பாஷையில் சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியை கொடுக்கிறது இத்தனையும் கொடுக்கிறது சரி அதனால இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னார் கீதையில் வந்து பதிமூணா அத்தியாயத்தில் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஞானம்னுட்ட அமானித்துவத்தில் ஆரம்பித்து தத்துவ ஜானார்த்த தரிசனம் வரைக்கும் இருபது குணங்களையும் என்ன சொன்னார் ஏதத்து ஞானம் அப்படின்னு சொன்னார் இப்போ ஞானம்னா என்ன அர்த்தம் எல்லாமே ஞானத்துக்கு சாதனமாக இருக்கு அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆக நான் அதை விட நிறுத்திக்கிறேன் இப்போ ஜீவனை பக்குவப்படுத்தி அவனை வந்து கூட்டின்னு வருது இப்போ நம்ம எதுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம காலையில் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஆகையினால உபநிஷத்துக்கு வந்திருப்போம் ஈஷாவாச உபனிஷத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா அங்கேயாவது வேத பூர்வ என்ன தெரிஞ்சிட்டோம்னா ஞானமும் இருந்தது கர்மாவும் சொல்லியிருக்கு இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதை பண்ணினாத்தான் சுகமும் கிடைக்கும் சுகத்தில் வைராக்கியமும் கிடைக்கும் விஷய சுகமும் கிடைக்கும் விஷய சுகத்தில் வைராக்கியமும் கிடைக்கும் அப்புறம் இங்கே என்ன இங்கே ஆத்ம சுகம் பிர சொல் எல்லாம் வந்து வேற வஸ்துக்கள் இருந்து வர்ற சுகம் மாதிரி ஒரு ஆபாச சுகம் சொல்ல போனா ஆபாச சுகம் வாஸ்தவ சுகமே கிடையாது வேத பூர்வம் காட்டுறது வேதாந்த என்ன பண்ணுங்கிறது உண்மையான இன்பத்தை சொல்றது எந்த இன்பம் சத்தியமான இன்பமோ அந்த இன்பத்தை சொல்றது இந்த இன்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த இன்பத்தை அடையிறதுக்கு கர்மா பண்ணணும் இந்த இன்பத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இன்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்குதான் நம்ம எப்பவும் சொல்கிறோம் நீயே ஆனந்தம்னா நானே ஆனந்தம் ஏன் சுவாமி எனக்கு தெரிய மாட்டேங்கிறது தெரிஞ்சிருந்தா இந்த மிளகா ஆசைப்படுவேனா நான் நான் இந்த ஜிலேபிக்கு நான் நாயாலே வேணாம் எதுக்கு எனக்கு நானே ஆனந்தம் தெரிய மாட்டேங்கிறதே என்ன தெரியணும்னா நீ வந்து கேம்ப் அட்டன் பண்ணணும் நீ தெரியணும்னா உட்கார்ந்து ஒம்பதிலேருந்து பத்தரை வரைக்கும் காலப்புறம் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணணும் முடிஞ்சதுன்னா விடாமல் படித்து முடித்ததுக்கு அப்புறம் நீ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆக விசாரம் ஆக நானே ஆனந்தம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ண நானே ஆனந்தங்கிற ஞானம் எனக்கு வேணும் அந்த ஞானத்துக்கு நான் என்ன பண்ணணும் விச்சாரம் பண்ணணும் எதை விசாரம் பண்ணுறது அன்ன விசாரம் அதுவே விசாரம் அந்த விசாரம் எல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை இந்த இந்த மரத்தில் இலை எப்படி பச்சையாக இருக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆராய்ச்சி என்ன பண்ணும்னா கொஞ்சம் நேரம் கழித்து காஃபி கேட்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தால் எதோ ஏதோ நம்ம டேட்டாலாம் எடுக்கலாம் இது இப்படி இருக்குதுன்னு அதுக்கு அதுக்கு தகுந்த துறை இருக்குது அங்கே போய் படித்தா அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இலை ஏன் பச்சையாக இருக்குது இந்த பச்சைக்கு அந்த பச்சைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன ஒரே மரத்தில் ஒரே கிளையில் இலையில் பச்சை வித்தியாசம் இருக்குது இதுக்கு யார் பெயிண்ட் அடிச்சா இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண நினச்சா பண்ண முடியுமா முடியாதா அப்புறம் வந்து அதுக்கு என்ன ஒரு இது உண்டே காக்கா காக்க தாலி நியாயம் காக்காய்க்கு எத்தனை பல் மாட்டுக்கு எத்தனை பொருள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வந்து மோட்ச சுகத்தையோ ஆத்மானந்தத்தையோ பிரம்மானந்தத்தையோ கொடுக்காது அதனால் விசாரம் எதை பண்ணணும்னா ஆத்மாவை தான் விசாரம் பண்ணணும் என்னத்தான் நான் விசாரம் பண்ணு என்ன விசாரம் பண்ணுறதுக்கு எதை விசாரம் பண்ணுறதுனா சாஸ்திரம் சொல்லுகிறது உபநிஷத்தை தான் விசாரம் பண்ணணும் உபனிஷத் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு வேதாந்த சாரம்னு ஒரு டெக்ஸ்ட்டில் சதானந்தர்னு ஒரு மகாத்மா எழுதியிருக்கார் வேதாந்த சாரஹா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது தத்துவபோதம் படித்ததுக்கப்புறம் அதை படித்தா நல்லது நம்ம நிறைய படிக்கிறது இல்லது பழக்கத்தில் இல்லது சதானந்த அப்படின்னு ஒரு சுவாமி எழுதியிருக்கார் வேதாந்த சாரஹா ரொம்ப நல்ல புக்குது வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் இப்போ விச்சாரம் எது என்ன வந்து நான் விசாரம் பண்ணும் நானே ஆனந்தங்கிற விசாரம் பண்ணும் நானே ஆனந்தங்கிற ஞானம் எனக்கு வரணும் நானே ஆனந்தங்கிற ஞானம் எனக்கு வரணும்னா நான் யாருங்கிற விசாரத்தை நான் பண்ணணும் நான் யாருங்கிற விசாரத்தை நான் எங்கே பண்ணுறது எதோட துணை கொண்டு பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு கேட்டால் என்னென்னா நான் எங்கேருந்து வருகிறதோ அங்கே பாருன்னா நான் எங்கிருந்து உதிக்கிறதோ அங்கே பாருங்க எங்கிருந்து உதிக்கிறது தெரிய மாட்டேங்கிறதே எங்கிட்ட இருந்தா அந்த அந்த நீ தான் யாரு என்று பார் அப்படின்னு சொன்ன வச்சு உங்களே தரை சுத்தும் புரியுது பாருங்கள் எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதுதான் தெரியாது நான் யாருங்கிற கேள்வி நான் எங்கிட்டே கேட்குறேன் நான் யாருங்கிற கேள்வி நான் எங்கிட்டயே தேக்கும்போது நான் ஞானியா அக்ஞானியா சந்தேகம் இருக்கா நான் யாருங்கிறது எனக்கு தெரியல நான் யாருங்கிற கேள்வியை யாருகிட்ட கேக்குறேன் தெரியாத எங்கிட்டயே நான் யாருங்கிற கேள்விய கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் ஒரு மகாத்மா சொல்லி அந்த நான் என்பது எங்கிருந்து வருகிறது என்று பார் அப்படின்னு விட்டார் பார்க்கறான் நான் எங்கிருந்து வருகிறது பார்க்கிறான் எங்கிருந்து வருது பார் பத்து அது எங்கிருந்து வருகிறதோ அங்கிருந்து வருது அகங்காரத்தகங்கார கண்டுபிடி முடியாது அடிக்கடி ஆச்சேவ ஜ சக்கியம் புரு சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் சங்கராச்சாரியர் அந்த இருபது குணத்தை பத்தி சொல்லும் பொழுது அமானித்வாதி குணங்களை சொல்லும் பொழுது ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு ஒரு வரி இருக்கு ஆச்சாரிய உபாசனம்ங்கிறது ஒரு வேல்யூ ஒரு பண்பு குருவை பூஜை பண்ணணுங்கிறார் அந்த குருவை பூஜை பண்ணுங்கிறது சங்கராச்சாரியோட விளக்கம் தெரியுமா ஆச்சாரிய உபாசனம் மோட்ச சாஸ்திர உபதேஷ்டு பூஜனம் அது பர்டிகுலரா போட்டிருக்காரு மோக் சாஸ்திர உபதேஷ்டு கஜசாஸ்திர உபதேஷ்டும் இல்ல வைத்தியாஸ்திர உபதேஷ்டும் இல்லை மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு பூஜன மோக் சொல்லி கொடுக்கிற ஆசிரியரை வழிபடணும் ஆகினால நான் யார் நானே ஆனந்தம் இப்ப நான் சொல்லிட்டேன் நீங்களே ஆனந்தம் நானே ஆனந்தங்கிறது எனக்கு புரியலையே சுவாமி புரியலையா நீயே யோசிச்சுட்டே புரியும் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக புரியாது நான் இன்னும் வழி சொல்லணும் எவ்வளவெல்லாம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அது முடியாம நீயே பார் உனக்கே தெரியும் நீயே கண்டுபிடிச்சுக்கலாம் யார்ட்டையும் கேட்க வேண்டாம் நீயே உனக்கு குரு உன் மனமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அசம்பிரதாயம் அதர்மம் அது சொல்லக்கூடாது அது அசம்பிரதாயம் சம்பிரதாயத்துக்கு முரணானது அதனால்தான் சாஸ்திரத்தில் எல்லாம் குரு கிட்ட சிஷ் ஓடுறத சொல்லியிருக்கு நிறைய ஆனபின் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போலே போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வெயில் சகித்திடா புழு வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதனினானே இதெல்லாம் என்ன சொல்றது நான் யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னா நீயாவே முயற்சி பண்ணினா ஒரு நாளும் நடக்காது சாஸ்திர விதப்பி சங்கராச்சாரியர் முண்டகோ உபனிஷத்தில் சொல்றார் தத் விஜயான ச குருமே அபிகச்சு உபநிஷத் சொல்லுகிறது பரீட்ச நோக்கான் கர்ம சித்தான் பிராமணா இந்த கர்மாவனால அர்த்த காம தர்மங்களால பரிபூர்ண பிரயோஜனம் கிடையாதுன்னு ஒருத்தன் புரிந்து கொண்டு விவேக வைராக்கியத்தை அடைந்து அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்காக தத் விஜானார்த்தம் ச குருமே அபிகச்சேத் சமிப்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அந்த குரு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார் குருக்கிட்ட போன்னுட்டார் இந்த நானே ஆனந்தம்ங்கிற ஞானத்தை நான் பெறணும்னா நீ குருக்கிட்ட போய்தான் பெற முடியும் நீயா பெற முடியாது குரு உனக்கு வந்து நீயே ஆனந்தங்கிறத ஓம் புத்தியை கொண்டே உன்னை ஆராய்ச்சி பண்ண வச்சு உனக்கு புரிய வைப்பார் அவரோட வேலை அதுதான் ஓம் புத்தியை ஆராய்ச்சி பண்ண வச்சு புரிய வைப்பார் நீயே பாருன்னு சொல்லி உட்கார சொல்ல மாட்டார் அங்கே உட்காந்து நீ யோசிச்சுக்கிட்டே எங்கிருந்து வருகிறதுன்னு பாரு எங்கிருந்து வர்றதுன்னு பாரு அது எங்கிருந்து வருதோ அங்கதான் அது நான் யாரையும் தாக்குறேன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் உள்ளதை சத்தியத்தை சொல்கிறேன் இதில் வந்து யாரையும் நமக்கு ஒருத்தர் பெரியவங்களை சொல்றதில் நமக்கு ஆனந்தம் கிடையாது ஆனால் நமக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியணும் இல்லையா எந்த கடையில் சாமான வாங்கினா தரமாக இருக்கும் இந்த கடையில் சாமான் வாங்கு இது நல்ல குவாலிட்டி இருக்கும் நீண்ட நாளைக்கு உழைஞ்சும் நல்ல பொருள் நீ கொடுக்குற காசு வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் இழிக்க ஆரம்பிக்கும் எல்லாம் போயிடும் அப்புறம் உனக்கு அது பயன்படாது சொல்லலாமா கூடாதா இந்த கடையில் வாங்குகிற சாமான உனக்கு கெடுதல் உனக்கு நல்லது பண்ணாது இந்த கடையில் வாங்குகிற சாமான உனக்கு நல்லது பண்ணுன்னு தப்பா அதர்மமாக தர்மமாக தர்மந்தானே இந்த ஆஸ்பத்திரிக்கு போனையானா அவ்வளவுதான் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனையானா நீ நல்ல குணமாயி வருவே சொன்ன தப்பு அதே மாதிரி உபனிஷத் குரு என்ன பண்ணுவார்னா குரு அவர் அவரோட குரு அவர் என்ன தெரிஞ்சுனா சொல்லி கொடுப்பாரு இப்ப தெரிஞ்சு போயிடும் நான் யாருங்கிறத நீயே உள்ள பாருங்கிறதுக்கும் இப்ப இதை படிச்சோமானா கம்பேர் பண்ணா தெரிஞ்சு போயிடும் நடுநிலைமையோட அறிவோட சிந்திச்சோமான எந்த விதமான உணர்ச்சிக்கு வசப்படாம நடுநிலைமையோட ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா எது சரி தப்புங்கிறது நமக்கு புத்திக்கே தெரியும் புத்தேகே ஞானபக்ஷபாதித்வா புத்தி எப்பவுமே ஞானத்தை தான் அது விடவே விடாது அதுக்கு லாஜிக்கை கேட்டுக்கிண்டே இருக்கும் அறிக்கது சரி அப்போது ஈஷா வாசப்படுறதுக்கு நுழைறதுக்காக தான் இதெல்லாம் போட்டுருக்கோம் அப்போ உபனிஷத்து குருக்கிட்ட போகணுன்னா குரு யாருன்னா உபனிஷத்தை அழகாக பிரித்து புரிய வைக்கிறது உபனிஷத்தோட கீ அவர்கிட்ட தான் இருக்கு பரமார்த்தான்னு சொல்லு சாஸ்திரத்தோட கீ அது ஹவு டு ஓப்பன் அது எப்படி திறந்து எப்படி இருக்கு திறக்கணும்னு அவர் தான் சொல்லி கொடுப்பார் அப்போ தான் அது புரியும் குருக்கிட்ட போகணேன்னா சாஸ்திரம் எப்படி இருக்குமானா அந்த சாஸ்திரம் வந்து இந்த மொட்டு இருக்க மொட்டு இருக்கு மொட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது விரிஞ்சா தான் ரசிக்க முடியும் ஆக வேதாந்தம்ங்கிறது வந்து மொட்டு இருக்கு குருங்கிற சூரியன் உதிச்சாதான் இந்த வேதாந்தங்கிற தாமரை மொட்டு மலரும் அவர் குரு ஞான சூரியன் குரு வேதாந்தாம்புஜ சூரிய தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் குரு கிட்ட போகணும் குரு எப்படி இருக்காருன்னா குருவை பத்தி விவேக சுடாமணி லக்ஷணம் சொல்லியிருக்கு அவர் சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும் படிச்சா போறாது அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் அவர் அதனுடைய அந்த வாழ்க்கை அவர் கடைபிடிக்கிறவராயிருக்கணும் ஸ்ரோத்ரியோ விருஜினோ காமகத்தோ யோ பிரவித்தமஹா பிரம்மண் உபரத சாந்தோ நெரிந்தன இவா நலகா குருவுக்கு லக்ஷணம் அவர் ஒருத்தட்ட சிஷியனா இருந்திருக்கணும் அவர் சாஸ்திரங்களை நன்றாக படிச்சிருக்கணும் படித்ததை நல்லா புரிஞ்சுருக்கணும் எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் நமக்கு புரிய வைக்கணுங்கிற கருணை இருக்கணும் நம்ம கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க கூடாது கேட்கணுங்கிற ஆர்வத்தை தவிர நம்மகிட்ட இருந்து வேற எந்த பொருளையோ மற்றதையோ அவர் எதிர்பார்க்க கூடாது அகேதுக்க தயாசி பந்து ராணமதாம் சதாம் தன்னை வணங்குபவர்களுக்கு பந்துவாக இருக்கிறார் உறவினனாக இருக்கிறார் அப்போ குருக்கிட்ட போகிறோம் குரு என்ன பண்ணுறாருன்னா அவர் உபநிஷத்தை எடுத்து விளக்குறார் இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க இப்போ நம்ம எதுக்கிட்ட வந்திருக்கோம் நம்ம உபநிஷத்துக்கிட்ட வந்துருக்கோம் உபநிஷத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் இன்னொரு குரு நன்னா சொல்லி கொடுத்தாருன்னா அவர்கிட்டையும் கேளுங்க எவ்வளவு நல்லா இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் இந்த டாக்டரோட இன்னொரு டாக்டர் நல்லா வைத்தியம் பண்ணுவார்னா நல்ல டாக்டராக தான் சொல்லுவார் அவர் என்னோடய பெஸ்ட்டு டாக்டர் நீங்கள் அங்கே போங்க ரொம்ப நல்லா வைத்தியம் பண்ணுவார் நல்லா பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு ஒரு நாளும் துவேஷமெல்லாம் வராது ஞானியாக இருந்தா இது மாதிரி என்ன சொல்றேன்னா நீங்கள் எப்பவுமே இந்த சம்பிரதாயம் தெரிஞ்ச குருமார்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஒருத்தட்ட தான் படிக்கணும் இன்னொரு தட்ட படிக்கக்கூடாதுன்னா கிடையாது சம்பிரதாயம் சரியா இருக்கா பார்த்து எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காரா ஹவுஸ் சர்ஜன்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காரா நிறைய பேரை பார்த்துருக்காரா ஆயிரம் பேரை ஆயிரம் வேரை கொன்றவன் அரைவைத்தியன் ஆயிரம் பேர் இல்லை இந்த வபையோரேதா இதுல வந்து பாவம் வாவுக்கும் பாவுக்கும் பேதம் இல்லைன்னு சூத்திரம் சொல்றதுனால ஆயிரம் வேற வேர் இருக்கு இல்லையா வேற பார்த்து இது எந்த மருந்து அப்படின்னு வேர் இருக்கு இல்லையா ஆயிரம் வேரை கொன்றவன் அரைவைத்தியவன் ரெண்டாயிரம் வேரை கொன்றவன் முழு வைத்தியனா என்னவோ சரி ஆஹ் பேரை கொன்றவன் இல்லை ஆயிரம் கொன்றவன் இல்லை அல்ல அந்த சம்பிரதாயம் சேம் ட்ரெடிஷனாக இருக்கும் அதுதான் நீங்கள் நிறைய கேட்கலாம் அதனால தான் எல்லாத்தையும் கேட்க முடியுது உங்களால் சம்பிரதாயம் ஒன்றா இருந்தால் அந்த விஷயத்தை நம்ம கிரகிச்சுன்னே இருக்கும் ஆக நாம் என்ன பண்ணுறோம் இப்போது நம்ம ஈஷாவாசிய பிரசத்துக்குள்ளே போகிறோம் வேதம் உங்களுக்கு தெரியும் வேதம் ரொம்ப பெருசு நான்கு வேதங்கள் ரிக்கஜு சாம அதருண வேதங்கள் அந்த நான்கு வேதங்கள்லையும் பூர்வ பாகம் இருக்குது உத்தர பாகம் இருக்குது உத்தரபாகத்தை தான் நம்ம வந்து வேதாந்தம் உபனிஷத்துன்னெலாம் சொல்கிறோம் ஞான காண்டம்னு சொல்லுகிறோம் இந்த வேதாந்தம் வந்து ஒரு வேதத்துல எல்லா வேதத்துலையும் இருக்குது ரிக்வேதம்னு சொல்கிறோம் சுக்ல யஜுர்வேதம் வேறு கிருஷ்ண யஜுர்வேதம் வேறு சாமவேதம் வேற அதருண வேற இதில் நிறைய கிளைகள் வேற இருக்குது முக்தி கோபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து அந்த உபனிஷத்தில் ராமச்சந்திர மூர்த்தி ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வருது அதில் வந்து என்ன சொல்லுகிறார்னா ஆஞ்சநேயருக்கு சொல்றார் ராமர் மருதாத்மஜா ருக்வேதத்தில் வந்து இருபத்தி கிளை இருக்கு யஜுர்வேதத்தில் வந்து கேதாசியம் ஏகவிக்காஜுஷோ மாருத்தேதத்தில் நூற்றி ஒன்பது கிளைஇருக்குமே ஆயிரம் கிழைர் சகசிரசியம் தாக்காசு பஞ்சாசோ அணவேதத்தில் அம்பது கிளைர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பிடிச்சா கூட வேதம் வந்து புஸ்தகத்தில் இருக்கக்கூடாது சொல்கிற ப பரம்பரையில் இருக்கணும் இத்தனை பேர் வந்து கத்தியால் குத்தி மதம் மாற்றி நாட்டையே பிடிச்சி எழுநூறு வருஷம் ஆண்டு இத்தனை பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் வேதம் படிச்சுட்டு இருக்காங்க சின்ன பசங்கள்லாம் அதுதான் ஆச்சரியம் வேதத்தோட சக்தின்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம் அது ஒன்று சந்தேகமே கிடையாது வேதத்தோட பலத்தினால்தான் நடக்கிறது இல்லாட்டி இதெல்லாம் அழித்து இது அப்படியே மியூசியத்தில் ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க இப்படிலாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாமே இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கே வேதத்தில் எத்தனையோ கிளைகள் படிக்கிற சம்பிரதாயங்களும் அழிஞ்சு போச்சு இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கு அதுல இப்போ முக்கியமா பார்த்தோம்னா ஆறு ஏழு கிளைகள் தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு சொல்ற பரம்பரை இருக்கு வாழ்றாங்க அதன்படி வாழ்ந்து அந்த வேதத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நூத்தி எண்பது கிளைகள் அந்த ஆயிரத்தி நூத்தி எண்பது ஒரு ஒரு கிளையிலையும் ஒரு ஒரு உபனிஷத்து இருக்கும் ஒரு ஒரு சாக்கையிலும் ஒரு உபனிஷத்து இருக்கு அது மாதிரி பார்த்தோமானா இப்ப நம்ம பாக்குற இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துங்கிறது சுக்ல ரெண்டு சாக்கை இருக்கு காண்ப சாக்கை மாத்தியந்தின சாஹைன்னு ரெண்டு சாக்கை இருக்கு இந்த காண்வசாக்கையில் இருக்கக்கூடிய உபனிஷத்தை தான் நம்ம படிக்க போறோம் ஈசாவாச உபனிஷத்துக்கு ரெண்டு சாஹ இருக்கு ரெண்டு பிரான்ச்சு இருக்கு அது கான்வசாஹா மாத்தியந்தின சாஹா சுக்லஜுர்வேதம் இந்த கான்வசாஹை உபநிஷத்துக்கு தான் சங்கராச்சாரியார் இங்க விளக்கம் கொடுத்துருக்கார் மாத்தியந்தின சாகை படியும் விளக்கங்களை அங்கங்க கொடுக்குறார் வேற கான்டெக்டில் வரும்போது இதே மந்திரங்கள் புருகதாரண்யத்துல இதே மந்திரங்கள்லாம் வருகிறது அப்படி வரும்போது அந்த இடத்துல வந்து மத்தியந்தன சாஹையை பேஸ் பண்ணி மீனிங்லாம் சொல்கிறார் ஆனால் நம்ம படிக்க போகிறது சுக்ல யஜுர்வேதம் காண்வசாக்கையில் இருக்கக்கூடிய ஈசாவாச உபனிஷத்து இந்த உபநிஷத்து பதினெட்டு மந்திரங்களை கொண்டது உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஈஷாவாசியம் இந்த உபநிஷத்தை ஆரம்பிக்கிற போதே ஈஷா வாசியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த உபனிஷத்துக்கு அப்படி பேர் கேனோபனிஷத்து தொடங்குற போதே கேனேஷித்தம்னு ஆரம்பிக்கிறதுனால கேனோபனிஷத்துன்னு அதுக்கு பேர் ஒரு சில உபனிஷத்துக்கு அது தொடங்குற போதே அந்த பேர் வரத்துனால அப்படி வச்சிருக்கு மற்ற உபநிஷத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது எல்லா உபனிஷத்துக்கும் இந்த ரூல் கிடையாது இது ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு மந்திரம் தொடங்கிறதுனால இந்த உபனிஷத்துக்கு அப்படி பேர் வச்சுட்டாங்க ஈசா பாஸ்வ உபனிஷத் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இந்த உபனிஷத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா உபனிஷத்து ஒரு காரண பேர் இந்த வேதத்தினுடைய கடைசி பகுதியானது வேதத்தினுடைய கடைசி பகுதிங்கிறது ஒரு காரண பேர் தானே வேதத்தினுடைய கடைசி பகுதி ஆகையினால அது வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு இன்னொரு பேரு உபனிஷத்துன்னு பேர் உபனிஷத்துங்கிறது அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத வச்சு அர்த்தம் பண்ணியிருக்கு உபநிஷத்துக்கு அர்த்தம் பிரம்ம வித்யா உபனிஷத்துக்கு அர்த்தம் பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா நீங்க ஆனந்த வித்யான்னு போட்டுக்கலாம் வித்யான்னு போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா பிரசித்தமான சொல் என்னது பிரம்ம வித்யா உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பெயர் பிரம்ம இப்போ நம்ம எதுக்காக படிக்க ஆரம்பிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது நமக்கு வந்து ஞானம் ஆன என்ன ஞானம் ஆனோ நானே ஆனந்தம்ங்கிற ஞானம் ஆனால் இந்த ஞானம் எதிர சேர்ந்ததுன்னா மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் விற்தி ரூபந்தானே ஞானம் என்பது அந்தக்கரண விற்தி ரூபம் அந்தகரணத்துல இருக்கிற விறத்தி ரூபந்தான் இந்த ஞானத்தை உண்டு பண்றது எப்படி இந்த ஞானம் வர்றதோ அதை சொல்லியிருக்கு உபநிஷத்துங்கிற சொல் ஒருவன் எப்படி ஞானத்தை பெறுகிறான் என்பதை பற்றி சொல்லியிருக்கு ஞானம் எப்படி அடையப்படுகிறது உபனிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உபனிஷத்து என்ன பண்றதுன்னா இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றுன்னு சொல்லி புரிய வைக்கிறது அந்த உப நீத் சாதாரணமா இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா குருவுக்கு பக்கத்துல போய் உட்கார்றது அப்படின்னு அர்த்தம் உப்பான்னு சொன்னா சமீபம் சமீபம்னு சொன்னா குருவுக்கு பக்கத்துல போய் உட்கார்றது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் நீன்னு சொன்னா நிச்சய ஜானம் அவர் சொல்லி கொடுக்கறத சந்தேகம் விபரீதம் இல்லாம சரியா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஆக நீனு சொன்னா நிச்சய ஜானம் அப்புறம் சொன்னா சம்சார நாசகா துக்கத்தை நீக்கிக்கிறது இதுதான் சிம்பிளா சொல்ற அர்த்தம் குருவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து உறுதியான அறிவை பெற்று துயரங்களை நீக்கிக் கொள்வது என்பது உபநிஷத்துக்கு சொல்லப்படுற ஒரு பொருள் அந்த பொருளை சொல்லலை சங்கராச்சாரியர் அங்கங்க நிறைய இடங்கள்ல ஒரு ஒரு இடத்துல அர்த்தம் சொல்லியிருக்க உப சொல்றோம் நம்ம கேள்விப்படுறோம் உப நயனம் அப்படின்னு சொல்றோம் உபநயனம் வந்து ஒரு பிரம்மச்சாரிக்கு பூணல் போடுறத உபநயனம்னு சொல்கிறோம் உபநயனம்னு சொன்னால் குரு வந்து சிஷியனை வந்து பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறதுன்னு பேர் அவர் அழைச்சிக்கிறார் ஏன்னா குழந்தை இல்லையா சின்ன பையன்தானே அஞ்சு வயசோ ஆறு வயசோ இருக்கும் அப்பா தான் சாஸ்திரப்படி குரு குழந்தைக்கு அப்பா தான் சாஸ்திரப்படி குரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதில் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா பையனை பக்கத்தில் அழைச்சிக்கிறார் அந்த அழைச்சிக்கிற சடங்குக்கு பேர் தான் உபநயனம்னு உபநயனம் பண்ணி என்ன பண்ணுறாருனா அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார் என் பாதத்துக்கு பூஜை பண்ணு சொல்லிக் கொடுக்குறாரு அப்பாவே சொல்லி கொடுக்குறேன் எனக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் எனக்கு தட்சிணை கொடு தட்சிணம் கொடுத்து வா அப்பாவே கொடுத்து வாங்கிப்பார் எனக்கு தட்சிணம் கொடு தட்சிணம் கொடுத்து அதெல்லாம் பழகணும் இல்லையா குழந்தை கல்ச்சர் வேணுமே அதுக்காக எல்லாம் இந்த எனக்கு இந்த கூர்ச்சத்தை என்கிட்ட கொடு கொடுத்து திரும்ப இது பண்ணு இதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பார் அவர் சொல்லி கொடுப்பார் அதுதான் சௌகரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா அந்த குழந்தை கேட்கும் ஹே பகவகா சாவித்ரி போ புரூகி அனுப்ரூகி எங்களுக்கு வந்து சாவித்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம் நமஸ்காரம் பண்ண உடனே அப்பா என்ன துணியை பொத்தின்ண்டு அம்மாவையும் பக்கத்தில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பார் மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு தான் சாவித்ரி மந்திரம்னு பேர் அது காயத்ரி மீட்டரில் இருக்கு எதுக்கு சொல்கிறேன் உப நயனம்னா பக்கத்தில் அழைச்சிக்கிறதுன்னு பேர் அதே அர்த்தம் தான் இங்கேயும் என்ன சொல்லுகிறது இந்த இந்த வேதாந்த சாஸ்திரமானது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட அழைச்சுண்டு போறது உபநியேமம் ஆத்மானம் இது பரமாத்மா கிட்ட அழைச்சு கொண்டு போய் இந்த படிக்க படிக்க என்ன இருக்கு அந்த ஞானம் வருது இந்த ஞானம் என்ன ஞானம்னா நானும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற ஞானத்தை கொடுக்கறது வேதாந்தம் கொடுத்த என்ன பண்ணுகிறதுனா அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற பேதத்தை நீக்குகிறதாம் உங்களுக்கு இப்ப சந்தேகம் வரும் நானே ஆனந்தம்ங்கிற ஞானத்தைத்தானே சுவாமி தரணும்னு சொல்லி இருக்கீங்க இது என்ன புதுசா ஜீவாத்மான்னு சொல்றீங்க பரமாத்மான்னு சொல்றீங்க அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன் பிளக விளக்கமா சொல்லிடுறேன் இப்ப என்ன என்ன நான் ஜீவானாக இருக்கிற என்ன என்ன பண்ணுகிறது இந்த பிரம்ம என்ன பண்ணுகிறதுனா பிரம்மனோட என்னை இணைச்சு வச்சுட்டு நீ வேற பிரம்மன் வேற இல்லைங்கிறத புரிய வச்சு நீங்கள் உபநீயேமம் ஆத்மானம் பிரம்ம அபாஸ்துவயம் புனகா இந்த ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஜானத்தை கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுகிறதுனா அஜானத்தை போக்குறது என்ன அஜானம்னா நானே ஆனந்தம் நானே பூர்ணம் அப்படிங்கிற அந்த அறியாமையை போக்கி ஏன்னா இது எதுனால சொல்லப்படுறதுன்னா என்ன சொல்லிவிட்டால் புரிஞ்சுடும் உங்களுக்கு கஷ்டம் நம்ம சாதாரண வாழ்க்கையில் பரமாத்மா தான் முழுமையானவர்னு நினச்சுன்னு இருக்கோம் நம்மளை எப்போ பார்த்தாலும் அல்பமாவே நினச்சுருக்கோம் பூர்ணமதாக வருதான் போகிறது நம்மளை எப்போ பார்த்தாலும் என்னென்னா எவ்வளோ இருந்தாலும் சரி பதினஞ்சாயிரம் கோடி தாங்க சொத்துருக்கு பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி அப்பவும் திருப்தி வரமாட்டேங்கிற ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளிடினும் கடல் மீதிலே ஆணை செல்லவே என்னைவர் நம்ம எத்தனையோ பார்த்துட்டோமே எவ்வளோ வந்தாலும் திருப்தி வர்றதா இன்னும் வேணுங்கிற எண்ணம் போறது இல்லையே ஆகையினாலும் என்னென்னா இந்த அபூர்ணத்துவம் இருக்குது நம்ம என்ன நினச்சிருக்கோம் இறைவா எல்லா எல்லாம் நீயாகவே இருக்கிறாய் நீ எல்லா செல்வமுடையவன் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவர் பூர்ணமானவர் நினச்சிட்டு நம்மள என்ன நினச்சிட்டு இருக்கோம் அல்பமானவன் நினச்சிட்டு இருக்கோம் இது வேதமே முதல்ல பண்ணி வச்சிருக்கு கடவுள் தான் பூர்ணமானவர் அப்படின்லாம் சொல்லி சொல்லி வச்சிருக்கு அதில் நம்மளை அல்பமானவன் நம்ம நினச்சுட்டே இருக்கோமா இந்த எண்ணத்தை நீக்கணும் அவர் பூர்ணம் இல்லை நீயும் பூர்ணம்தான் வரப்போகிறது நான் அப்புறம் சொல்கிறேன் நீயும் பூர்ணந்தான் அப்புறம் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது ஒன்று தான் சொல்லி புரிய வைக்கிறதுனாலேயே நான் ஆனந்தம் பூர்ணம்னு எனக்கு புரிய போகிறது ஆகையினால ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றுன்னு உபதேசம் பண்ணி பரமாத்மாவுக்கும்ிவாத்மாவுக்கும் உண்மையில வேற்றுமை இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்லி அறியாமையை அடியோட போக்கி அதாவது இந்த அபூர்ணத்துவங்கிற இந்த எண்ணத்தை அடியோட நீக்கி அறியாமையின் விளைவாகிய அறியாமையின் விளைவாகிய துன்பத்தையும் நீக்குறது எத்த எத்தனை அல்பத்தம் தத்திர தத்திர துக்கம் எங்க என்ன அல்பமா நினைச்சுக்கிறேனோ அப்போ நான் பூர்ணமா என்ன புரிஞ்சுக்கிறேனோ அப்ப தெரி போயிடப்போறது ஆனந்தமே நிறைவு நிறைவேறான் அதனால உபனிஷத்துவராச்சாரியார் சொல்லிருக்கார் சொல்றார் ஒரு இடத்துக்கு உபநீயே மமாத்மான வித்யாம் தஜ்ஜஞ்ச தஸ்மாது உபனிஷத் தஸ்மாத் உபனிஷன் மதா இப்படிலாம் பல பாடங்கள்லாம் இருக்கு நிறைய மீனிங்லாம் இருக்கு இதை நீங்க புரிஞ்சுங்க உபனிஷத் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம வித்யை பிரம்ம வித்யை எவ்வாறு இயங்குகிறது செயல் புரிகிறது என்றால் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து வைத்து இணைத்து வைச்சுன்னா நிஜமாவே இல்லை பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற பேத புத்தியை நீக்குவதன் மூலம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று உணர்த்தி அறியாமையை நீக்கி உணர்த்துகிறது அறியாமையை நீக்குகிறது அறியாமையை நீக்கி உணர்த்துகிறதுன்னு சொல்லலாம் உணர்த்தி அறியாமையை நீக்கி அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தை ஜென்ம மரண பிரவாகத்தை தேகாத்ம புத்தியை நாசம் பண்ணுகிறது ஷத்துன்னு சொன்ன அவசாதனம் அதுக்கு நிறைய விசரண கத்தி அவசாதனேஷுன்னு அதுக்கு தாது இருக்கு அதில் இங்கே அவசாதனம்னு எடுத்துக்கோ இப்படி ஒரு மீனிங் இருக்கு இன்னும் நிறைய மீனிங் இருக்கு சங்கராஜர் அடிக்கடி சொல்லுவார் வாழ்க்கைக்கு நன்மை இதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மாதிரி பிரம்ம வித்தியாயாம் ஸ்ரேயா உபனிஷன்னம் இது உபனிஷத் அப்படி ஒரு அர்த்தம் சொல்றார் ஒரு இடத்துல அஸ்யாம் பிரம்ம வித்யாயாம் இந்த பிரம்ம வித்தியில் உன்னுடைய உன்னுடைய முழுமையான அமைதியானது புதைந்து கிடக்கிறது பொங்கி ததும்பி பூரணமாயின் தாய்மாரவர் சொல்ற மாதிரி உன்னுடைய அமைதியோ உனக்கு வாழ்க்கையில் எது தேவையோ அதுல இதில் வந்து புதைந்து கிடக்கிறது உப்ப நிஷன்னம் அஸ்யாம் பரமம் ஸ்ரேயா பரமஸ்ரேயசு மோட்சமானது இதில் புதைந்து கிடக்கிறது என்று ஒரு கர்த்தம் சொல்றது நான் சுருக்கமா மூணு அர்த்தம் சொல்லிட்டேன் குருவுக்கு பக்கத்தில் போய் இருந்து ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் விரிவா சொல்லியிருக்கேன் பிரம்ம வித்தியானது ஜீவாத்ம பரமாத்ம அபேத பேதத்தை நீக்கி அபேதத்தை உணர்த்தி அறியாமையை நீக்கி அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தை துன்பத்தை அடியோடு நீக்குகிறது ஆகையினால எனக்கு வந்து இந்த விஷயானந்தம் சுகம் கொடுக்கலை ஆத்மானந்தம் புரியலை ஆத்மானந்தத்தை புரிய வச்சு விஷயானந்தத்தில் ஏற்கனவே வைராக்கியம் இருக்கு அதனால தான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஏனாம் பிராப்பிய ந விமுஹியதி இது அடைஞ்சுட்டான்னா அப்புறம் மயக்கம் அடைய மாட்டான் ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவா எதை அறிந்தால் மறுபடியும் இவ்வாறு மயங்கு மயக்கம் அடைய குழப்பம் அடைய மாட்டாயோ அந்த ஜானம்னு சொல்லியிருக்க ஞானா ஞானம் உத்தமம் ஜானம் அதுதான் உபநிஷத்து கிருஷ்ணர் இதுல இன்னொரு இடத்துல சொல்லுகிர் அத்தியாயத்தில் ரிஷிகள் பல வகையா சொல்லி வைத்திருக்கிறார்கள் விவிதைஹி சந்தோபி பல்வேறு விதமான மந்திரங்கள்ல சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆக இதை நாம் இந்த அளவுல புரிஞ்சுக்கிறோம் ஆகா உபநிஷத்துங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் உபநிஷத்தை படித்தா என்ன கிடைக்க போகிறதுன்னா பிரம்ம வித்தியை பெறுகிறோம் இந்த பிரம்ம வித்யை என்னதுன்னு கேட்டால் என்கிட்ட இருக்கிற அபூர்ணத்துவம் போக போகிறது ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் ஏற்பட போகிறது அந்த ஞானத்தை உண்டு பண்ணுகிறது அப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆக உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பொருள் இதுதான் இதுக்கு பிரம்ம பேர் சொல்லிவிட்டேன் இது நம்ம மனசில் ஞானத்தை உண்டு பண்ணுறது இதன் மூலமா நம்ம அடையிறோம் எப்படி நாம வந்து காலால நடந்து ஒரு இடத்தை அடையிறோமோ அதே மாதிரி இந்த உபனிஷத்துங்கிற சாஸ்திரத்தின் மூலமா இந்த கிரந்தத்தின் மூலமா இந்த பிரம்ம பெற்று இந்த டெக்ஸ்ட் மூலமா இந்த பிரம்ம வித்தியை பெற்று ஞாபகம் சொன்ன பிரம்ம வித்யாங்கிறது ஞானம்தான் இந்த புஸ்தகத்துக்கு பேர் இல்லை புஸ்தகம் எனக்கு ஞானத்துக்கு சாதனம் புஸ்தகத்துல இருக்கிற மந்திரங்கள் கூட சங்கராச்சாரிய ரொம்ப தெளிவா சொல்றாரு அதாவது மந்திரங்கள் உபனிஷத்து இல்லை மந்திரத்தோட அர்த்த ஜானந்தான் உபனிஷத்துங்கிறது கிரந்தோப்பி உபனிஷத்துக்கு உபச்சரியத்து ஆகினால கிரந்தத்தோட ஜானந்தான் பரமாத்மஸ்வாமி ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவார் வழக்கமாக நல்லா இருக்கும் அதாவது ஹிமயமலையில் பயணம் செய்வதால் எனக்கு இன்பமாக இருக்கிறது ஹிமாலயன் ட்ரெக்கிங் இஸ் கிவிங் மீ பிளஷர் அப்படி சொல்லுவார் அந்த ஹிமமலையில் பிரயாணம் பண்றதுனால எனக்கு ஆனந்தமா இருக்குன்னா அது எப்படி கால் பிரயாணம் பண்றது உனக்கு எப்படி மனசுக்கு மனசில் ஆனந்தம் ஏற்படுறது மனசில் ஆனந்தம் ஏற்படுறது வந்து அது எப்படி கால் நடந்தா மனசுக்கு எப்படி வரும்னா கால் நடக்கிறது அதனால மனசுக்கு எப்படின்னா அந்த நடக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு சந்தோஷம் எது மூலமா நடக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறது சந்தோஷம் மனசுலதான் ஏற்படுறது அதே மாதிரி உபனிஷத்தை படிக்கிறதுனால மனசுல ஞானம் ஏற்படுறது அந்த ஞானம் என்ன பண்றதுன்னா துக்கத்தை போக்குகிறது இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க ஆக இந்த அளவில் நான் உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு இனி ஈஷாவாசன உபனிஷத் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு சாந்தி பாட்டம் இருக்குது அந்த சாந்தி பாட்டத்தை இப்போ சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் படிஞ்சோ அப்போ நாம் பூர்ணமதாங்கிற அந்த சாந்தி பாட்டத்தை படிப்போம் அதுக்கு ஸ்வரம் இருக்குது சுரம் இல்லாமல் சொல்லக்கூடாது அதனால் சம்பிரதாயம்லாம் இப்படி இருக்குது ஆனால் நான் சொரம் சொன்னால் அவங்க நீங்கள் சொல்லணும் ஸ்வரம் சொல்கிறதிலையும் சில பிரச்சனை இருக்குது ஆனால் நான் சுரம் இல்லாமல் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே சுரம் இல்லாமல் சொல்லுங்க இது சுக்லயுர்வேதமானத்தினால் இதுக்கு ஒரு கிரமம் இருக்கு நான் புற சொல்றேன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷியே ஓம் சாந்தி இப்படிரம் இருக்கு பூர்ணமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமு தச்சிய எல்லாம் கீழே தான் ஸ்வரம் பூர்ணஸ்யபூர் நமாதாஜபூர் நமேவா வசிஷ்யிருகதாரணி கோபரிஷத் முழுக்க இப்படிதான் இருக்கும் ஓம் சாந்தி சாந்தி சொல்கிற மாதிரி வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுவோம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சகாரத்தில் தான் வந்து அனுதாத்தம் உச்சைர் உதாத்தா நீச்சைர் அனுதாத்தஹா அப்படின்னு பாணினி சூத்திரம் கீழே இறக்கி சொன்னால் அனுதாத்தம்னு பேர் சம்பிரதாயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லின்ட்டுருக்காங்க வசத்தி சொன்னால் அது பேர் உதாத்தம்னு பேர் உச்சைர் உதாத்தா நீச்சைர் அனுதாத்தஹா இது முழுக்க முழுக்க அனுதாத்த ஸ்வரம் ஹோல் உபநிஷத்தே அப்படி தான் இருக்குது இந்த விஷா ஈஷாவாச உபநிஷத்து இன்னும் இருக்குது அதுக்கு ஸ்வரங்கள்லாம் இருக்குது நம்ம வந்து ஸ்வரத்தை கொலை பண்ணக்கூடாது ஆகையினால சும்மா தண்டாகாரம்னு பேர் இப்படியே சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு பேர் தண்டாகாரம்னு பேர் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதுர்புஜம் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் தண்டாகாரம்னு பேர் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் ஸ்வரம் சொன்னால் அது ஒழுங்காக வைதிக சம்பிரதாயப்படி ஒழுங்க சொல்லணும் இப்போ இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிறது வழக்கமாக எல்லா புஸ்தகத்துலேயும் இருக்கிறது தான் பாடத்துலேயும் சொல்கிறது அதாவது இடைஞ்சல் வரக்கூடாது இந்த வித்தியை நான் வந்து பெற்று மோட்சம் அடையணும் அது எனக்கு எந்த விக்ரமும் வரக்கூடாது ஏன் உடம்பு எனக்கு விக்ரம் கொடுக்கக்கூடாது சுற்றி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு மிருகாதிகளெல்லாம் எனக்கு மற்ற ஜீவராசிகள் எனக்கு இடைஞ்சல் கொடுக்கூடாது அப்புறம் ஒருத்தன் தவன் செய்யறான் அனுப்பிச்சான் ரம்பா வந்தா இது வந்து அவன் தபசு கெட்டு போச்சு விஸ்வாமித்திர கெட்டா இருந்தான் தேவர்கள்லாம் பண்ற விக்கிரங்கள் இவன் மேல போகக்கூடாதுன்னு வரப்படா பார்த்துட்டே இருப்பான் அது மாதிரி என்னென்னா எப்போ பார்த்தாலும் இந்த தேவர்களுக்கு அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு இன்னொருத்தர் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா அதனால இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்கண்ணா அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இடைஞ்சல் பண்ணுறதை பற்றி கேட்கணுமா என்ன நீ ஏன் ஈஷா வாசி உபநிஷத்து கிளாஸுக்கு போகிறேன் நல்லா இருக்கு போகிறபோது சொல்லி வைக்கிறேன் சொல்லி வைப்ப நீ உபநிஷத்து கிளாஸு நே இருக்கு அப்படின்னா போச்சு இவங்கிட்ட சொன்னேன்பா அப்படின்னு இது நம்ம ஆட்களை நமக்கு எத்தனையோ விக்ரங்களை அடைஞ்செல்லாம் நீங்க பேசிட்டு இருக்க அப்பப்போ என்ன புரியுது புரியல ரெண்டே நாள் ஆயா என்ன அவருக்கும் பாவன் டைம் போரல உனக்கும் சரி ரெண்டு பேரும் பாவம் தண்ணி பாம்பு தவளைய மாட்டேன் எல்லா கதையிலும் சொல்லுவான் இடைஞ்சல் நிறைய வரும் போறாதுக்கு நமக்கு எல்லாம் பண்ணலான்னு நமக்கு எதாவது காலமெல்லாம் என்ன பொங்கலாக வடையாக சாப்பிட்டுருப்போமா அது அப்படியே கேட்க கேட்க அப்படியே நானும் மெதுவாகவே நிறுத்தி நிறுத்தி சொல்றேன்னா அதனால என்ன அப்பப்போ என்னது எல்லாரும் சிரிச்சாங்களே இந்த மூணு சாந்தி சொல்றது தாபத்திரய தா தாபத்திரய நிவத்தி அர்த்தம் துக்கத்ரயம் தாபத்ரயம் ஆத்தியாத்மிக விக்னாக ஆதி பௌத்திக விக்னாக ஆதி தெய்வீக விக்னாக நம்ம ஒன்று பண்ணணும்னு போது அப்போ நிறைய இடைஞ்சல் வரும் நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள்னா ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி மகத்தாமப்பின்னுடாம் அது ஒரு வார்த்தையை பெரியவங்களுக்கே இந்த பாடலை நம்மளாம் ஏமாத்திரம் தபஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னு சொன்னால் நம்மளாம் இவ்வளோ என்ன எப்படி மோட்சம் அடையிறது மகத்தாமப்பி அதனால அது பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பகவானே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு ஆனால் இந்த மந்திரம் இருக்கிற எல்லா சாந்தி மந்திரத்தையெல்லாம் கரைச்சு முழுங்கி இருக்காதுன்ட்ருக்கு அதனால் இந்த மற்ற மந்திரங்கள் மாதிரி இல்லை எல்லா மந்திரத்திலையும் பிரார்த்தனை இருக்குது இப்போ வந்து வாங்கமே மனசு பிரதிஷ்டிதாக சொன்னால் அதில் பிரார்த்தனை இருக்குது சகனாவது சொன்னால் பிரார்த்தனை ஈஸ்வரனை குறித்த பிரார்த்தனை ஆப்பியாயந்தும் மமாங்கானி பிரார்த்தனை ஞானம் ஓனங்கிறதுக்கா பிரார்த்தனை பத்திரங்கருணாபிஸ்வியாம தேவாக பிரார்த்தனையாக இருக்குது சன்னோமித்ரஷம் வருண பிரார்த்தனையாக இருக்கு எல்லா சாந்தி பாட்டமும் பிரார்த்தனையாக இருக்க இந்த சாந்தி பாட்டம் உபனிஷத்தினுடைய சாரமாகவே இருக்கு சங்கராச்சாரியார் ரொம்ப அழகாக சொல்கிறார் சர்வ வேதார்த்த சொல்லி பிருகதாரண்யத்தில் ஒரு கரெக்டாக குறிப்பே கொடுக்குறார் யா சர்வோபனிஷதர்த்தா பிரம்ம சகா ஏஷா அனேன மந்திரேண அநூதியத்தை அப்படியே சொல்கிறார் சர்வோபனிஷா ஹோல் பிரகதாரண்ய உபனிஷத்தை அடங்கிடுச்சு மகா சின்ன காப்சூல்ல போட்டு கொடுத்திருக்க பெரிய மகான் சொல்லியிருக்கார் சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காரு இந்த ஒரு மந்திரம் போரும் எல்லா உபனிஷத்தையும் அழிச்சுட்டாலும் சரி இந்த ஒரு மந்திரம் போரும் உண்மையை உணர்த்துவதற்குன்னு சொன்னார் ஆனா இந்த மந்திரம் புரியணும்னா மற்ற மந்திரம் புரிஞ்சா புரியும் மந்த மந்திரங்கள்லாம் எந்த மந்திரமும் புரியலன்னா இந்த மந்திரம் புரியாது இப்போ இந்த மந்திரத்தோட பொருளை பார்க்க போறோம் இந்த மந்திரத்தினுடைய பரம தாத்யம் என்னென்னா குறைங்கிறது கிடையவே கிடையாது இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பரம சாரம் என்னன்னா குறை என்பது இல்லவே இல்லை குறை என்பது அறியாமை குறை என்பது மாய கற்பனை குறை என்பது உங்களுடைய புத்தி தோஷம் கிடையவே கிடையாது குறையே கிடையாது எதுவுமே அல்பம் கிடையாது எங்கும் பூர்ணம் எதிலும் பூர்ணம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற மாதிரி எல்லாம் பூர்ணம் சர்வம் பூர்ணமயம் அ பூர்ணங்கிறது பூர்ணமே அவசிஷத்துங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்திலேயே பூர்ணமேவ அவசிஷியே ஏவங்கிறது ஏற்ற காலம் சத்தியமேவ ஜயத்தே பிரம்ம சத்தியம் அது பூர்ணமேவ அவசிஷிய பூர்ணம் ஒண்ணுதான் இப்ப இருக்கு உபனிஷத்தையே இதை டீச் பண்ணணும்னா நம்ம மனசில் எப்பவும் அபூர்ணத்துவ புத்தி இருந்துட்டே இருக்கு எவ்வளவு சொன்னாலும் என்ன படித்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மனசோட ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம் உடம்போட நம்மளை இணைச்சிக்கிறோம் நமக்கு இருக்கிற பொருளோடு இணைச்சிக்கிறோம் மமக்காரன் நிறைய இருக்குது இம்மங்கிறான் தவங்கிறான் இது மமன்னா என்ன அர்த்தம் இந்த லேண்டு நான் வேலி போட்டுட்டு மம அப்புறம் அங்கே தவை தஸ்ய அப்புறம் அசிய என்னத்தையோ சொல்லி உட்காண்டும் ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு முகவரை சொல்ற போதே பிரச்சனை எல்லாம் நீ நான்குறதுல உட்கார்ந்துருக்கு முதல் சூத்திராச பாஷ்யம் தொடங்குற போதே என்ன இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் நமக்கு துக்கம் போகாது நீயும் கிடையாது நானும் கிடையாதுங்கிறது என்னைக்கு புரிஞ்சுக்க போறோமோ அன்னைக்குதான் மோட்சம் ஆக இந்த யுஷ்மத்பத் பிரத்யத்தை பிரகாணம் பண்ணணும் யுஷ்மத் பிரத்ய அஸ்மத் பிரத்தேய பிரகாணம் பிரகாணம்னா என்ன நாசம் பண்றது அறிவால் அழிக்கிறது பூர்ணமேவ அவசிஷத்தேன்னு சொன்னதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஒண்ணுதான்ப்பா இருக்கு வேற எதுவும் இல்லவே இல்லை பிரம்மை சத்தியம் ஜெகத்து மித்யா அப்ப நம்ம எப்படி போட்டுக்கணும் பூர்ணமே சத்தியம் இன்னொருத்தர் பூர்ணத்துக்கே சத்தியம்னு அர்த்தம் சொல்லு அது அப்புறம் பார்ப்போம் பூர்ணமே சத்தியம் அபூர்ணம் மித்யா அப்படி போட்டுருவோம் பூர்ணமேவ சத்தியம் அபூர்ணம் மித்யா உபனிஷத்து என்ன சொல்வது அதுவும் பூரணம் இதுவும் பூரணம் பூரணத்திலிருந்து பூர்ணம் வந்திருக்கு பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தப்பறமும் பூர்ணந்தான் இருக்கு இதான் மந்திரம் இது ஆரம்ப ரொம்ப மணிக்கணக்காக வாரக்கணக்கா மாதக்கணக்கா ஆராய்ச்சி பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க இதை வச்சுக்கிட்டே எல்லா உபனிஷத்தையும் கம்பேர் பண்ணி கொண்டு வருது அப்போ பூர்ணமே அவசிஷத்தைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணால் கடைசியில் சாகிற போதுன்னு அல்பமே அவசிஷியத்தை நிம்மது சாகிற போதாது அப்போ நான் சாகிறபோது பூர்ணமாக நான் நிறைவானவன் என்பதை உணர்ந்தேன் நானும் நிறைவு என் மனைவியும் நிறைவு சந்தோஷமாக சொல்லணும் குழந்தைகளும் நிறைவு உறவினர்களும் நிறைவு என் விரோதிகளும் நிறைவு என் விரோதிகளும் நிறைவு நண்பர்களும் நிறைவு எல்லாம் நிறைவு சர்வம் பூர்ணமயம் பூரணத்துக்கு எதிர்ப்பதம் என்னது அல்பம் பூர்ணத்துக்கு எதிர்ப்பதம் அல்பம் தான் அர்த்தம் வாழ்க்கையில் என்ன வந்தால் எவ்வளவு ஏதோ கொஞ்சம் ஆயிரம் ஏக்கர் வச்சிருக்கேன் பனிவா சொல்கிறான் ரொம்ப பனிவா ஏதோ கொஞ்சம் ஆயிரம் ஏக்கர் என்னது அதுக்கப்புறம் என்னது ஏழைக்கத்துக்கு வந்து எள்ளூர் ஏழைக்கத்துக்கு வந்து எள்ளூர் பணக்காரக்கு தகுந்த எல்லாம் பொரியவருண்டியாக சொல்றது என்னது சொல்கிறது தெரியல ஏழைக்கு தகுந்த ரெண்டு ரெண்டாயிரம் எதாவது கொடுக்குற போது அதெல்லாம் வந்து நல்ல வார்த்தை தான் கேட்க நல்லா இருக்கும் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உபாயம் சில பேர் நிறைய அள்ளி கொடுத்துட்டு உண்மையை சொல்லாமல் இருப்போம் சில பேர் இத்தூண்டு கொடுத்துட்டு பரிசோதனைச்சுருப்போம் அது அப்புறம் வந்து என்னென்னா அது பெரியவங்கெலாம் கொடுக்குற போது என்னென்னா எது கொடுத்தாலும் ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தஜா தேஜம் ஸ்ரீயா சவிதா தேயம் இப்ப வந்து அந்த அல்பங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்பமே நம்ம மனசுல அல்பம் பூர்ணத்தை எதிர்ப்பு ஒப்பு நோக்கிட்டு இருக்கும் மனசுல எப்ப பார்த்தாலும் எவ்வளவு வந்தாலும் ஒரு நிறைவே வராத இருக்கிற தன்மை பாட்டு வேற பாடுறோம் குறையொன்றும் இல்லை பாட்டை பாடுற போதே குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு குறையொன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா எனக்கெனமோ அப்படி தோன்றது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க தெரியல ஆனா இது வெரி பாப்புலர் நம்ம சொன்னோம் ஏன் சாமி இந்த பாட்டை என்ன உங்களுக்கு என்ன பண்றதுன்னா எனக்கு ஒன்றும் இந்த பாட்டை நானும் குறையா நினைக்கிறேன் அதையும் நிறைய நினைச்சிட்டு போறேன் ஒன்றும் கஷ்டமே இல்லை கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை இல்லை இதிலிருந்து தெரியுறது அழுதுண்டே சொல்கிற பாட்டு மாதிரி இருக்குது பரவாயில்லை ரொம்ப பிரசித்தமாக இருக்குது நம்ம ரொம்ப சொன்னால் சாமி இதெல்லாம் தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவேன் பாடிட்டு நல்லா இருக்கு அப்படி பாடியாவது குறை போகட்டும் ஆ பூர்ணமேவ அவசிஷியத்தை அப்படி சொன்ன அப்போ பூர்ணமே அவசிஷத்தை மொட்டையாக சொல்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறது நான் சாஸ்திரம் ரொம்ப அழகாக ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றையும் சொல்கிறது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு புரியும் நிறைய விளக்கம் சொல்லணும் இதுக்கு பூரணமான கடல் பூரணமான கடல் இல்லாடி இப்படி போடலாம் கடலும் பூர்ணம் அப்படி போடலாம் பூர்ணமாக எனக்கு பூர்ணமான கடல் சொன்னால் நல்லாயிருக்கு அதனால் அப்படி போட்டேன் அதில் கடலும் பூர்ணம் அலையும் பூர்ணம் உங்களுக்கு புரிஞ்சு வேணுப்போம் நமக்கு பூர்ணம் கிடைச்சாச்சு பூர்ணமான நீருடைய கடல் பூர்ணமான நீருடைய அலை அப்படி போட்டால் இன்னும் சௌகரியமாக இருக்கும் பூர்ணமான நீருடைய கடல் பூர்ணமான நீருடைய கடல் இந்த வார்த்தையை கவனமாக போயிட்டுக்கணும் பூர்ணமான நீருடைய அலை பூர்ணமான நீருடைய கடலிலிருந்து பூர்ணமான நீருடைய அலையானது தோன்றுகிறது பூர்ண நீரான கடலிலிருந்து பூர்ண நீரான அலையை எடுத்துவிட்டால் பூர்ண நீர் மட்டுமே இருக்கிறது அப்படி சொல்லி முடிக்கணும் பூரண நீர் மட்டுமே இருக்கிறது இது உங்களுக்கு புரியணும் நிறைய உதாரணம் இருக்குது தங்க நகை உதாரணத்தை சொல்லலாம் கயிறு பாம்பு உதாரணத்தை சொல்லலாம் விளக்கு இருக்கிற சுடர் சொல்லலாம் நிறைய திருஷ்டாந்தான் சொல்லலாம் அக்னியும் பூரணம் ஒரு விளக்கில் இருக்கிற அக்னி ஜோதி இருக்குது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து விளக்கு இருக்குது நூறு விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு இருக்கிற அக்னி வந்து பூர்ணமாக அபூர்ணமானதா எல்லா அக்னியும் சேர்க்கவும் எல்லா அக்னியும் அக் உண்மையில உண்ணா வேறையா கடோபனிக்கு அக்னி பிரவிஷ்டம் ரூபோத்தி ஆகினால பூர்ண பூரையித்த புண்ணிய கீர்த்திநா விஷ்ணு சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த கொழ குழக்கட்டை இருக்கேன் குழக்கட்டைக்குள்ளே அழகாக தேங்காய் வெல்லம் ஏலக்காய் பச்சக்கல் பூ ரெசிபி சொல்கிறேன் பச்சக்கல் பூரம் குங்குமப்பூ எல்லாம் போட்டு அழகாக எல்லாம் பண்ணி அதை வந்து இந்த இது இருக்கேன் மாவில் நல்லா மாவில் இது பண்ணி இப்படி பிடிச்சி சொப்பு மாதிரி பிடிச்சி அதுக்குள்ளே வச்சு பிள்ளையார் கையில் வச்சு முதக்கராத்த மோதக்கம்னு சொல்லி சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப அழகான தத்துவம் அது அந்த மாவு இருக்கே அதுதான் நம்ம உடம்பு அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்வீட் இருக்கே அந்த ஸ்வீட்டு அது தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டு ஸ்வீட்டெல்லாம் இருக்கு அந்த ஸ்வீட்டு தான் அது பூர்ணம் அதனால் நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம ஆனந்தமாக அதை புரியறதுக்கு ஒரு குழக்கட்டை இது குழக்கட்டை வாய்ப்புள்ள போய் புத்திக்கு போனதுனால வேலை செய்யணும் அதில் தத்துவார்த்தத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க உதாக்கரை அதை புடி குழக்கட்டை இதெல்லாம் பண்ணி நம்ம ஆமாம் அதில் வேறு நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி உள்ளே போயின்ண்டே இருக்குது குண்டாயின்ண்டே இருக்குது ஜாகிரதையாக புரிஞ்சுங்கோ இந்த மந்திரம் குடியில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியது இதை இன்னும் நல்லா விழிவா ஆழமாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்து பூர்ணஸ் பூர்ணமதாஜ பூர்ணமேவாவசிஷ்யத்து ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்ரும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஆதிபுருநாஸ்வம